அமர் அவர்களை சுற்றிங்களும் அமர்ோம் அப்போது அவர்கள் எனக்கு பின் உங்களிடையே உலக வசதி அதிகமாக்கப்படுவதைக் கண்டு நான் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள் ஒன்று நான்கு ஆறு ஐந்து முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு